ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லு அலிஹ் வசல்லம் அவர்களின் குணம் குரானாக இருந்தது ஏழு நான்கு ஆறு இது நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும்